أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونحتاج مفرور ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات عامالنا ما يهدي الله فلا مذللا وما يبدل فلا حاديلا وأشتد أن لا إله إلا الله واختغنا شريم طلب وأشتد أن محمد العبده ورسوله அல்லாஹு அலா முகமதின் அலமது இல்லா போன வாரத்துடைய தொடர்ச்சியாக மக்காவை நோக்கி இந்த ரமலானுடைய மாதத்துல பயணத்தை தொடர்றாங்க மக்காவை வெற்றி கொள்வதற்காக தமிழ்நாடு மாதத்தில் பயணத்தை தொடங்கினாங்க ஆரம்பத்தில் நோம்பு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நோம்ப விடுமாறு அல்லாவிடம் இருந்து வந்த கட்டுரையின்படி நோம்ப விட்டுட்டாங்க படையில் உள்ளவர்களும் நோம்பு விட்டுட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம் மருத் தஹரான் அப்படிங்கிற ஒரு ஏரியா மதினாவிலிருந்து மக்காக போற வகையில் மருத் தஹரான் அப்படிங்கிற ஒரு ஏரியால அங்க வந்து ஒரு அல் அரக் அப்படிங்கிற ஒரு மரம் அந்த மரத்துடைய குச்சியை வந்து மிஸ்வாக்காக பயன்படுத்துவாங்க அந்த நேரத்தில் இப்ப அந்த மரத்திலிருந்து ரசுல்லும் சகாபாக்களும் தங்களுக்கு தேவையான குச்சிகளை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு பழுத்துல இருக்காங்க எடுத்துக்கொண்டு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பழம் இந்த பழத்தை வந்து சஹாபாக்கள் வந்து சாப்பிடுறாங்க அது வந்து உண்ணக்கூடிய பழம் தான் சஹாபாக்கள் சாப்பிடும்போது நமிசில சொல்றாங்க அதுல ஒரு பழம் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து இப்ப சாதாரண ஒரு மாம்பழத்தை காயா இருக்கும் கொஞ்சம் படுத்து இதா இருக்கும் நல்லா படுத்து அப்புறம் பல ஸ்டேஜஸ் ஒவ்வொரு பழத்துக்குமே இந்த மாதிரி இருக்கும் அப்ப இந்த அள்ள அரக்கு அப்படிங்கிற மரம் வந்து மக்காவிலேயும் விளைவிக்கிறது கிடையாது மதினாலும் விளைவிக்கிறது கிடையாது அதுக்கு ரெண்டுக்கும் இடையே கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் விளைய வைக்கிறது ரபிசுலஸ்ல சொல்றாங்க அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு கலர்ல இருக்கிற அந்த கருப்பு கலர்ல அந்த பழத்தை மட்டும் நீங்க பறிச்சு சாப்பிடுங்க இதுதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறான் ரபிசுல அரசா பாக்கலாம் கேக்கிறான் இந்த தகவல் எல்லாம் மக்கள இருந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல மதினால இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல வந்து ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய நபருக்குதான் தெரியும் இது ஏன்னா மக்காவிற்கு வெளியில வந்து ஆடு மேய்ச்சிட்டு நான் போகக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சனா பார்க்குறதுன்னு கண்டிப்பா ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்திருக்கணுமே அப்படின்னு சகாபாக்கள் கேட்கும் போது ஆமா நானும் ஆடு மேய்க்கக்கூடியவனா இருந்தேன் அனைத்து நபிமார்களும் அவங்க வந்து ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு மேய்ப்பதில் உள்ள ஹிக்மத் அல்லா தாலா எல்லா நபிமார்களையும் ஆடு மேய்க்க வச்சு அதுல அவர்களுக்கு படிப்பினை கொடுக்கும் நாம கிட்டத்தட்ட அந்த ஆடு மேய்ப்பதில் உள்ள அதுல உள்ள ஹுக்கும் என்ன அப்படிங்கறத மட்டும் கிட்டத்தட்ட கடந்த அமர்வுகளில் ஒரு நாற்பது நிமிஷம் என்னென்ன படிப்பினைகள் கிடைக்குது அப்படி இப்ப நபி ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தாங்க நபித்துவத்துக்கு முன்னதாக இன்பர்மேஷன் தான் அவங்க தெரிஞ்சிருச்சு அதே எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தாங்க அப்படிங்கறத நாம இதுல இங்க வந்து பார்க்க முடியும் அப்ப அந்த மரத்துல வந்து பழங்கள் பறிக்கும் போது அப்துல்லா பின் மசூத் ரதீல்லானு வந்து அந்த மரத்து மேல ஏறி வந்து பழங்களையும் அவங்களுக்கு தேவையான குச்சிகளை உடைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப மெலிசா இருக்கும் அப்துல்லா அந்த காலை பார்த்து மத்த சகாபாக்கள் சிலர் வந்து கிண்டல் பண்றாங்க மெலிஞ்ச கால் இருக்கிறத பார்த்து கிண்டல் பண்றாங்க பொதுவாவே இஸ்லாமத்தில் வந்து உருவ கேள்வி பண்ணக்கூடாது ஆனா எல்லாமே அல்லாவுடைய படைப்புதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்ப சஹாபாக்கள் சிலர் வந்து அப்துல்லா அபின் மசூத் ரதுல்ல இந்த மாதிரி காலை ஒல்லியா இருக்கிற காலை வச்சு கிண்டல் பண்ணதுனால நபிசுல்லாலும் சொல்றாங்க அந்த காலுடைய வெயிட்டு சொர்க்கத்துல உகது மழையை விட அதிகமாக இருக்கும் அதாவது அவருக்கு நன்மை அந்த அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நபிசுல்லால வந்து சகாபாக்களுக்கு சொல்லிக் காட்டுறாங்க அப்ப நபிசுல்லால வந்து சொல்லிக் காட்டுறாங்க அதே போல நடந்த இன்னொரு சம்பவம் என்ன சஹாபாக்கள் ஒரு ஒரு முயல் ஓடுது சகாபாக்கள் வந்து அந்த முயலை பாக்குறாங்க அந்த முயலை பின்தடர்ந்து போய் அந்த முயலை வேட்டையாடுறாங்க வேட்டையாபாக்கள் வந்து அதை உண்றாங்க குறிப்பா வந்து அப்தல் ஹார் ரத்தியல்ல வந்து அதை பழியிட்டு அவர்கள் வந்து உண்றாங்க நபிசல்லா அலுவலத்துக்கும் கொண்டு வந்து இப்ப நபிசல்லா அலுவலம் சாப்பிடுறாங்க சட்டம் எடுக்கிறாங்க முயல்கறி நமக்கு ஹலால் தான் அப்படிங்கறத இது போல வரலாறு படிச்சாதான் நமக்கு எல்லாமே தெரியும் நபிசல்ல பின்பற்றினாங்க எதாவது ஹலால் ஆக்கினாங்க அறாமாக்குனாங்க அப்படிங்கறத வரலாறு படிச்சாதான் தெரியும் அப்படுவதற்குல்லால் அப்படிங்குதல உலமாக்கல் எடுக்காங்கிலிருந்து மக்காவுக்கு போகுறைசிகளுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல அவங்களே ஆல்ரெடி அலர்ட்டா தான் இருக்கிறாங்க நபிசுல்லா தாக்க வருவாங்க அப்படின்னு அவங்க விளங்கி வச்சிருந்தாங்க அவங்களே வந்து எப்ப வருவாங்க வருவாங்கன்னு ரொம்ப அலர்ட்டா அங்கே எங்கே ஆள் அனுப்பி எங்க படை வருது பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக ரொம்ப அலர்ட்டா தான் ஆனா நபிசுல்லா சிலம் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய அறிவுத்தனம் தகவல் கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு மக்களுடைய வெளிப்பகுதி வர்ற வரைக்கும் நபிசுல்லா சிலமும் படையும் வந்து வருவது தெரியாம நபிசுலாவசம் போனாங்க ஏதோ பத்து பேரு நூறு பேரு ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய படையும் கிடையாது பத்தாயிரம் நபர்கள் இருக்கக்கூடிய படை அவ்வளவு எளிமையாக யாருக்கும் தெரியாம போய் சேர்ந்துட முடியாது அப்ப நபிசல்ல பிளான் எ அருமையான முறையில செயல் திட்டத்தில் நிறைவேற்றினாங்க அப்படிங்கறத என்ன பண்றாங்க யாருக்கும் தெரியாம வந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப நம்ம போன அமர்வுகளே பார்த்தோம் ஒரே ஒரு சகாபி மட்டும் அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக ஹாத்தி பின் அபிபல்தா ரதியில்லானு அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக திட்டத்தை வந்து அவங்க குடும்பத்துக்கு லெட்டு போட்டாராக்கள் போய் அவங்க அறிவித்து கொடுத்தாபாக்களுக்கு சொல்லி சகாபாக்கள் தடுத்தாங்க எல்லாமே இதை வந்து சீக்கிரம் வச்சிருந்தாங்க நபிசுல்ல கட்டளைக்கு இணங்க யாருக்குமே தெரியாம நபிசுல்லம் படைய போயிட்டே இருக்கு இப்ப மருந்தகனான் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு அங்க என்ன பண்றாங்க சொன்ன மாதிரி குறைசிகள் வந்து அலர்டாவேதான் இருக்கிறாங்க இவங்க வந்து எந்த நேரமும் வந்து தினமும் ஒரு குழு அனுப்பி படை வருதா ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்க்க ஆட்கள் அனுப்பி கொண்டேதான் இருந்தாங்க மருந்து தகராணை நோக்கி அபு சுபியானும் முதல் பின் வரகா ஹக்கீம் பின் நிசாம் இவங்க மூணு பேரும் தகவல் சேகரிக்கலாம் அப்படிங்கறதுக்காக போறாங்க போகும்போது அங்க முஸ்லீம்களுடைய படைய பாக்கிறாங்க முழுவதும் லைட்டு அவங்க வந்து விளக்குகளை வச்சுட்டு வராங்க பார்க்கும்போது தெளிவா தெரியுது ஒரு ஒரு நபரோ இல்ல சிறு குழுவோ இருந்தா வர்ற அளவு அந்த லைட் அளவு வந்து அந்த அளவுல நிறையா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப இவர்களை வந்து சகாபாக்கள் வந்து குடிச்சிடுறாங்க சகாபா அதாவது சகாபாக்களையும் நம்பி சொல்ல வந்து வேலையாக்க அனுப்பிருப்பாங்க அதாவது பாதுகாப்புக்காக சுத்தி எல்லா நாளாபுறமும் அனுப்பி என்ன நடக்குது தகவல் கொடுக்க சொல்லி அனுப்புவாங்க இப்ப இது படை பிரிவுல ஒரு அணிதா இது இந்த அணியினர் என்ன பண்ணாங்க இந்த மூன்று பேரையும் வந்து கைது பண்ணிட்டாங்க ஒரு அறிவிப்பின்படி என்ன ஆகுதுன்னு சொன்னா அப்பாஸ் ரதியுல்லானு வந்து இவர்களாங்க பிணையமாக பிடிச்சிருக்காங்க ஒரு அறிவிப்பின்படி இந்த பணியில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் பிடித்தாங்க அப்படின்னு வருது இன்னொரு அறிவிப்பின்படி அப்பாஸ் அப்துல் முத்தாலிப் ரதியுள்ள இவர்களிடத்துல இவங்க மூணு பேர்த்தையும் பிடிச்சு வச்சிருக்காங்க இவர்களுக்கு பாதுகாப்பும் அளிக்க பிடிச்சு வச்சிருக்காங்க அப்ப உமர்வீன் கத்தா ரஜி இல்லா என்ன பண்றாங்க இத பார்த்த உடனே இந்த மூன்று பேரையும் கொள்வதற்கு கேட்கறாங்க மூன்று பேரும் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தாங்க முந்தைய காலத்துல இதை பார்த்துட்டு உமரதில்லானுக்கு கோவம் தாங்க முடியாம இவங்க மூணு பேர்த்தையும் கொள்றதுக்கு தலையை நான் வெட்டிடுறேன் அப்படின்னு உமர்லு கேக்கிறாங்க இப்ப அப்பாஸ் ரதிலும் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடறாங்க இவங்க வந்து நபிஸ்லாஸ்க்கு கொண்டு போய் சேர்த்திருவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம செயல்படுவோம் அப்பாஸ் பின் அப்துல் முத்தல் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அப்ப நபிஸ்லாஸ்ட்டை கூட்டுக்கும்போது கூட்டு முன்னாடி உமர் அப்பா சதில்லானுக்கும் நடந்த கான்வர்சேசன் பாருங்க அப்ப அப்பாஸ் அதினானு வந்து உமர்இல்லான பத்தி உமர்இல்லான பார்த்து சொல்றாங்க நீங்க பனு கோத்திரத்தை அந்த கோத்தரத்தை சார்ந்தவா உமர் அது அந்த கோத்திரத்துல இருந்து வந்த நபர் நீங்க இவர்கள்ட்ட ஒரு கனெக்சன் இருக்கும்ல இவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போலாமே அதாவது இவங்க வந்து இவ்வளவு கடுமையாக நீங்க இவங்கள்ட்ட நடந்துக்க வேணாமே அப்படின்னு அப்பாசதிலான்னு உமர் இல்ல சொன்ன உடனேயே உமர் ரிலானு சொல்றாங்க என்னுடைய தந்தை கத்தாப் அவர் இஸ்லாமத்தை ஏற்பதை விட உங்களுடைய இஸ்லாம் வந்து எனக்கு மகிழ்ச்சி தந்தது ஏன்னா உங்களுடைய இஸ்லாம் நபிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நினைச்சிட்டு இருக்க தாய் தந்தையம் இதுதான் அல் வலா அல் பரா ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நபிசல்லா அலிஸ்லாம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல சஹாபாக்கள் இருந்தாங்க அப்ப இங்க வந்து இங்க கோத்திரமோ நேஷனலிசமோ அதே போல ஏதாவது ஒரு பாட்ரு இந்த பாடருக்கு இருக்கிற வந்து நமக்கு அவனுக்கும் ஆகாது அந்த பாடருக்கு தாண்டி இருக்கிற அவனுக்கு நமக்கு ஆகாது அந்த மொழி பேசுற முஸ்லீமுக்கும் நமக்கும் ஆகாது அதே போல அந்த அந்த நேரத்தில் இருக்கிறவன் இந்த நேரத்தில் இருக்கிறவன் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவன் இஸ்லாமத்திலே பிறந்தவன் இங்க எதுவுமே வேலைக்காகாது உமரது இல்ல அனுபவம் அவர்களிடத்துல குறிப்பிட்டு காட்டினப்போ அதெல்லாம் ஐயாமல் ஜாகிரியா அறியாமை காணும் அதை கொண்டு வந்து இங்க பேசாதீங்க என் தந்தையை விட நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு இங்க அப்பா சதில்லான்னு சுட்டி காட்டினா அப்ப திரும்ப இவர்களை இவர்களை வந்து நபிசுல்ல கொண்டு போய் புடச்ச பிறகு அங்கு உதயல்பின் வரக்கா அதே போல ஹக்கீம் இவர்கள் இரண்டு பேரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க இவர்கள் முன்னாடியே அந்த நபி சுல்லாஸா போய் உதவி கேட்டாங்க இவர்களுக்கு வந்து அந்த நிதாயத்துக்கான ஒளி முன்னாடியே இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் இப்ப இவர்கள் வந்து அந்த போன மாத்திரமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோம் திரும்ப வந்து அபுசுபியான் இடத்துல வந்துட்டு நபிசுல்லா அபுசுஃபியானே இன்னுமா வந்து உங்களுக்கு வந்து வணங்குவதற்கு தகுதியான ஒரு இறைவன் ஒருவன் தான் இன்னுமா உங்களுக்கு புரியக்கூடிய நேரம் வரல அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அபுசு வந்து அவருக்கு வந்து எனக்கு புரியுது எல்லாமே புரியுது வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவன் தான் நாங்க வணங்கிட்டு இருக்கக்கூடிய சிலைகள்லாம் வந்து வணக்கத்திற்கு தகுதியானவே கிடையாது அப்படின்னு ஒத்துக்கிறாரு அதாவது அஷ்ரதாக அதே போல என்னையே இறுதி நபியாக ஏற்றுக்கொள்வதற்கு கால தாமதமாக தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டாரு அப்ப உடனே அங்கிருந்து அப்பா சதி அங்க வாரண்டி கொடுக்கறாங்க அவங்களுக்கு உனக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டுறதுக்குள்ள நீ வந்து அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளு ஏன்னா அபுசுஃபியான் வந்து அவர் செய்த விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே நமக்கு முன்னாடி தெரியும் இஸ்லாத்திற்கு முன்னதாக அப்ப அப்பாஸ் அது வார்னிங் கொடுக்கறாங்க உடனே அபு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அர்ஷது அல்லாஇஇஹா அர்ஷது அல்லா முகமது ரசூ என்னுடைய ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களை விடுதலை செய்யலாகும் அவர்களை பண்றாங்க அப்பாஸ் இல்லோ அவங்களுடைய கண்ட்ரோல வச்சிருக்காங்க எதுக்குன்னு சொன்னா முஸ்லீம்களுடைய படை பலத்தை காமிக்கிறது ஏன்னா குறைசிகள் வந்து என்ன மாதிரி திருமொழி வேணும் நம்ம அபு சுபியான் அவர்கள் போன பிறகு அவங்க கன்வின்ஸ் பண்ணி வர கூட திரும்ப போர் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளும் படை பலத்தை அவங்களுக்கு காமிச்சுட்டாங்க சொன்னா இவங்க திரும்ப போர்ல இறங்க மாட்டாங்க அப்படின்னு அப்பா சதி இல்லு அவர்கள் பிடித்ததான் வச்சிருந்தாங்க குறைசிகள் வந்து எவ்வளவு நிர்பந்தப்படுத்துவாங்க அப்படிங்கறத வரலாறுல பாத்துருக்கோம் அப்பா சதி இல்லூர் பத்ரியுத்தில விருப்பமே இல்லாமல் இருந்தாலும் வலுக்கட்டாம கூட்டம்ட்டாங்க அதே போல பத்ரியுத்தம் உகயுத்தத்தில் எத்தனையோ நபர்கள் மனதளவுல இஸ்லாமத்தை பின்பற்றிக் கொண்டிருந்த நபர் கூட உகத்தில அவங்க கூட்டம் பார்த்துக்கிறோம் எப்படியாவது அவங்க கன்வின்ஸ் பண்ணி கவிதைகளை பாடி உசுப்பேத்தி அப்பசுப்பியான வந்து திரும்ப படைக்கு படையை திரட்டுவதற்கு அவர்கள் ஏற்பாடு பண்ணிடுவாங்க சொல்லிட்டு அப்பா சந்திங்களோ அவங்க நிக்க வச்சு போகக்கூடிய ஒவ்வொரு படையாக நபிசிவாசம் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு குழுக்களாக நபிசு பிரிச்சு ஒவ்வொரு குழுக்களுக்கும் அவர்களுக்கு அவங்களுடைய கொடிகளை கொடுத்திருந்தாங்க அப்ப ஒவ்வொரு குழுக்களாக ஒரு மலைக்கு பக்கத்தில் நிக்க வச்சாங்க அப்பாசதிலோ அபு சூஃபியானோ அவர்களை ஒரு மலைக்கு பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு குழுக்களாக போகும்போது போறாங்க ஒவ்வொரு குழுக்களாக கிஃபார் கிஃபார் குழு கோத்திரம் அதே போல முசைனா கோத்திரம் இது பல குழுக்கள் போய் கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு கோத்திரமாக போகும்போது அபுசுப்பியான் அவர்கள் அபுசுப்பியான் ரீ இல்லா கேக்கிறாங்க இந்த கோத்திரம் யாரு அப்படின்னு இவங்க வந்து கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க இவங்களுக்கு எங்களுக்கும் எந்த ஒரு இல்ல எந்த ஒரு முன்பகையும் எதுவும் கிடையாது எங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்து சுலை கோத்திர போறாங்க அவங்கள பார்த்து இவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த இதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்து முசைனா கோத்தரத்தை சார்ந்தவர்கள் போறாங்க இவங்களுக்கும் எங்களுக்கும் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழு மிகப்பெரிய ஒரு படை குழு வந்து கொடியை ஏந்தி கொண்டு வராங்க இப்ப அந்த இடத்துல அபு அவர்களை அந்த கோத்தரத்தை கோத்திரத்தாருக்காக அவர்கள் சார்பாக கொடியை கொண்டு வரக்கூடிய சாதனது இல்லாணும் சாதிப்பின் உபாதாரது இல்லா இவங்க என்ன பண்றாங்க அந்த மிகப்பெரிய படைக்கு தலைமை தாங்கி அவங்க வந்து கொடியை எடுத்துட்டு வந்துட்டு அவங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு மல்ஹமா அதாவது மாபெரும் யுத்தம் நடக்க போகுது இன்னைக்கு காபாவுடைய கண்ணியமே குலைய போகுது அப்படின்னு சொல்றாரு கொண்டு வரப்படுது இந்த விஷயத்த அவர் வந்து பொய்யரைச்சிட்டாரு சாதது இல்லா பொய்யுரை பொய்யுரைச்சுட்டாருன்னு கிடையாது மிஸ்டேக்கா சொல்லிட்டாரு அவரு அப்படிங்கிறதா என்னுடைய அர்த்தம் அப்ப நபிசுலம் சொல்றாங்க இன்னைக்கு வந்து காபாவுடைய கண்ணியம் வந்து குளைய போவது கிடையாது காபாவுடைய கண்ணியம் உயரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட இருந்த கொடியை வாங்கிட்டு ஏன்னா அந்த வார்த்தை சொன்னதுக்கு நிசல் வந்து அந்த கொடி அவர்கிட்ட இருப்பத இருப்பது சரி கிடையாது அவங்க அந்த வார்த்தை சொன்னதுக்காக அந்த தவறை உணரணும் அப்படிங்கறதுக்காக சாதுபின் உபாத ரதிலானுடன் இருந்து அந்த கொடியை வாங்கி கைசுபின் சாதுபின் உபாதா சொந்த மகன் சாதுபின் உபாதாரதிலானுடைய மகன் கையில கொடுக்குறாங்க நபிசில்லத்துல பாருங்க அவரு தவறான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு அதுக்கு தண்டனையும் நோகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியை வாங்கி மற்றவர்கள்ட்ட கொடுத்தா அவருக்கு உள்ள ஒரு உள்ளத்துல ஒரு சின்ன சலசலப்பாடு வரும் சைதான் உள்ள வந்து அந்த மாதிரி விஷயங்களை போட செய்வான் சகாபாக்கள் என்ன சொன்னாலும் நபிசிலம் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்ல இருந்தாலும் சைதான் அங்க வந்து ஒரு உசலாட்டத்துக்கு வேலையே கொடுத்துடக் கூடாது அப்படிங்கறதுக்காக மகன் கிட்ட கொடுத்தா தந்தை கோச்சுக்க மாட்டாரில்ல அப்ப நம்பி சிலம் அந்த கொடியை வாங்கி அவங்களுடைய மகனாகிய கைஸ் பின் சாது உபாத அது இல்லாம கொடுக்கறாங்க அப்ப நபிசிலம் வந்துட்டு படை ஒவ்வொரு குழுவாக ஒவ்வொரு வழியாக அனுப்புறாங்க இந்த பத்தாயிரம் பேர்த்தையும் ஒவ்வொரு குழுவையும் ஒவ்வொரு வழியாக அனுப்புறாங்க பத்தாயிரம் பேர் ஒரே வழியா வந்தா பெரிய ஒரு இதா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த வரும்போது மதினாவிலிருந்து மக்காவுக்கு வரும்போது காலி மின் வழி தது அவங்க வருமோ அவங்க வரக்கூடிய பாதையில மட்டும் பனுபக்கர் கோத்தரத்தாரும் குதையல் கோத்தரத்தாரும் அவங்களை எதிர்த்து சண்டைப்பட்டாங்க மீது எல்லா வழிகளில் வந்தவங்க யாருமே எதுவுமே பண்ணல இவங்களுடைய படை வரும்போது மட்டும் இந்த இரண்டு கோத்திரத்தார்கள் சண்டை போடுறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேர்த்தையும் எதிர்த்து தாக்குதல் நடத்திட்டு இவர்களும் மக்காவை நோக்கி வந்துடுறாங்க அப்ப அதனால இங்கு வந்து உளமாக்கல் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு மக்காவுடைய வெற்றி வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்ததா அல்லது போர் செய்து வெற்றி பெற்றதா அப்படின்னு ஏன்னா எல்லா குழுக்களும் போர் செய்யாமல் வந்து ஒப்பந்தம் ஏற்பட்டு அது வந்திருந்தா ஒப்பந்த வெற்றி அப்ப இங்க ஒரு சிறிய போர் வந்திருப்பதனால இது போர் வெற்றியா அல்லது ஒப்பந்த வெற்றியா அப்படிங்கறதுல ஒரு சிறிய கருத்து வேறுபாடு இருக்கு இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா போர் வெற்றிக்கும் ஒப்பந்த வெற்றிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா ஒரு நகரத்தை இஸ்லாமிய படை போரின் மூலமாக கைப்பற்றிருச்சுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய உடைமைகள் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைத்து விஷயத்திலும் அந்த அமீர் எடுக்கக்கூடியதான் முடிவு அந்த நிலம் உடைமைகள் எல்லாமே கனிமத்தாக்கப்படும் முஸ்லீம்களுக்கு பங்கிடப்பட்டு பங்கிடப்பட்டு கொடுக்கப்படும் அதே போல அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்க இருக்கக்கூடிய நபர்கள என்ன செய்யணும் அவர்களுடைய அவர்களை பற்றிய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத அமீர் தான் முடிவு செய்யணும் ஒப்பந்த வெற்றியா இருந்துச்சு அவர்கள் இரண்டு பேருக்கு நடுவுல எந்த ஒப்பந்தமாக இருக்கும் ஒப்பந்த வெற்றியா அல்லது போர் வெற்றியா அப்படிங்கறத உலகமாக்கள் மத்தியில ஒரு சிறிய கருத்து வேடுபாடு இருக்குது அப்படிங்கிறத பாக்க முடியும் அப்ப நபிசுல்லா அல்ல செல்லம் என்ன பண்றாங்க மக்கா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க ஒண்ணாக போகுது மக்காவிற்குள்ளாங்க நாம இங்க கொஞ்சம் பேக்ல போய் பார்க்கணும் நபிசுல்லம் நபித்துவம் கிடைச்ச பிறகு மழை மேல ஏறி நின்று எல்லா மக்களையும் ஆபத்து ஆபத்துன்னு கூப்பிட்டாங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருது யா சுஹாபா சுஹாபா அப்படி அதாவது அந்த நேரத்தில் ஒரு படை வந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்யணும் அப்படிங்கறதுக்காக நபிசுராசம் இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடும்போது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள்ட இருக்க அடிமைகள் அனுப்பினாங்க நாங்க இவ்வளவு வியாபாரமான ஒரு நேரத்தில் அடிமைகள் அனுப்பி என்னதான் சொல்றாங்க அல்லாவை பற்றி அறிமுகப்படுத்தும் போது நரகத்தை பற்றி எச்சரிக்கை பண்ணும்போது அவ்வளவு உனக்கு நாசம் ஆகட்டும் எங்க நேரத்தை நபிசல்ல எந்த அளவு துன்பங்கள் ஊற விட்டு ஒரு இறைவனை வணங்கு நீங்க உங்க கைகளால் செய்து கொண்டதை வணங்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஊ விட்டு அளவுக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களோட இருக்கு இத்பு கிடைக்கவே கிடைக்காது அப்ப நபிசல்லாம் பண்ணிருக்காங்க உள்ள நெழஞ்சு போன உடனே போகும்போதே நபிசுல்லா மக்காவிற்குள் நுழையும் போதே சூறத்துள் பத்துங்க அந்த சூறாத்துல இருந்து வசனங்களை ஓதிக்கொண்டே போறாங்க பத்துங்கன்னா வெற்றியின் அர்த்தம் அந்த அத்தியாயம் இருந்து நபிசுல்லாஸ்லம் வசனங்களை ஓதிக்கொண்டே நபிசுல்லாஸ்வம் போறாங்க அப்ப போகும்போது நபிசுல்லா தாடி அந்த ஒட்டகத்துடைய திமிழ் இருக்கும்ல அதுல வந்து படுது அவங்க ஓதிக்கொண்டிருக்கும் போது அந்த வசனங்கள் ஓதும் போது தாடி அதை டச் பண்ணுது அப்படின்னு அறிவிப்புகளை பார்க்க முடியும் அதே போல நபிசுல்ல சொல்லம் வந்து கரும்பு கலர் தலைப்பாக அணிந்திருந்தாங்க அதே போல நபிசுல்லம் அவர்களுடைய கையில் வெள்ள கொடி அவங்க கையில வெள்ள கொடியும் இருந்தது அப்படிங்கறத நம்ம அறிவிப்பு என்ன பண்றாங்க மக்காவிற்குள்ள இது போல குரானை ஓதிக்கொண்டே கொடியை பிடித்துக்கொண்டே போறாங்க நபிசுல்லம் போன பிறகு நபிசல்ல காபத்துள்ளாவை தவ் ஆஃப் பண்றாங்க தவ ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு சாவிய கேக்குறாங்க உள்ள போறதுக்காக சாவியை கேட்கும் அந்த சாவி வந்து உஸ்மான் பின் தல்ஹா ரதியுள்ள முஸ்லீமாக இருந்தார் குடும்பத்துடைய கையில தான் இந்த சாவி இருக்கும் இவங்க வந்து பண அப்துத்தார் கோத்திரத்தை சார்ந்தவங்க நாம முன்னாடியே பார்த்திருக்கிறோம் அந்த காபத்துள்ளாவை பராமரிப்பது யாரு அவங்களுக்கு உணவு கொடுப்பது யாரு அதே போல தண்ணீர் புகட்டுவது யாரு கீ குடு அதாவது சாவிரு கையில இருக்கணும் இந்த கிஸ்வா துணியை யாரு எந்த குடும்பத்தார் வந்து மாத்தணும் அது போல ஒவ்வொரு பொறுப்பும் ஒவ்வொருவரும் பிரித்து வச்சிருப்பாங்க அறியாமை காலத்திலேயே அப்படிதான் இருந்துச்சு அப்படிதான் இப்ப அறியாமை காலத்தில் இருந்தே இந்த பனு அப்துத்தார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கையில தான் இந்த சாவி வந்து எப்பயுமே இருக்கும் இன்னைக்கு அவங்க கையில தான் இருக்கு அந்த கோத்திரத்தார்களுடைய கையில தான் இருக்கு இப்ப நம்ம சில அரசாவியை வாங்கிட்டு சொன்னி உஸ்மான் பின் தல்கார் அதுவும் இவரும் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களும் அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க இவரும் போய் தன்னுடைய தாயார்ட்ட கேக்கிறாங்க தாயார் ஃபர்ஸ்ட் மறுக்கிறாங்க வாங்கிட்டு வந்துடுறாங்க நம்ம சொல்ல செல்ல அந்த காபத்துள்ளாவை திறந்து காபத்துள்ளாவுடைய கதவை திறக்கும் போது அங்கு பல்வேறு சிலைகள் உள்ள வெளியே முன்னுத்தரவு சிலைகள் இருக்கு உள்ள வந்து பல்வேறு சிலைகள் குறிப்பாக புறா சிலை ஒன்று வச்சிருக்கிறாங்க புறாவை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க சிலையாக இப்ராஹிம் அலுவலத்துக்கு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க அவர் பயன்படுத்திய அம்புன்னு சொல்லி அம்புகளை வரைஞ்சி வச்சிருக்காங்க பல்வேறு அதே போல பழக்குமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பழக்கமார்கள் அவங்கள உருவம் கொடுத்து வரைஞ்சி வச்சிருக்காங்க இதெல்லாம் நபிசுல்லம் பார்த்த உடனே தூய்மைப்படுத்துறாங்க அவங்களை என்னுடைய தந்தை இப்ராஹிம் இவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய இணை அவர் வந்து பரிசுத்தமானவர் அப்படி நபிசுல்லா அலுவலம் அந்த செயல்களை ஆதங்கமாக பார்த்து நபிசுல்லாம் என்ன பண்றாங்க உமர் ரதியுல்லானு அவர்களுக்கு கட்டளை அலைங்க அப்படின்னு அப்ப உமர் ரதியுல்லானு ஒரு ஈரத்துணியை கொண்டு வந்து காபத்துள்ளாவில் வரைந்து வைத்து இருக்கக்கூடிய அனைத்து அந்த ஓவியங்களையும் அவர் வந்து அழைக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய சிலைகளையும் அப்புறப்படுத்துறாங்க இப்ப நபிசுல்லா அலுவலம் உள்ள போயிட்டு அங்க காபத்துள்ளாவில் இருந்து வெளிப்புறம் வராங்க வந்து காமத்துலாவுடைய வாசல நின்னு நபிசல்ல உரையாற்ற தயாராக இருக்கிறாங்க அனைத்து குறைசிகளும் அனைத்து அரபுகளும் அங்க இருந்த அனைத்து நபர்களும் கப்பு சுப்பு வந்து நிக்கிறாங்க எதுவுமே பேசாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பார்த்தோம் வாங்க வாங்கன்னு கூப்பிடும்போது பதிமூன்று வருடமாகவும் இங்கிருந்து எட்டு வருடமாகவும் ஏறத்தாழ இருபத்தி வருடம் நபிசுரஸுடைய பேச்சை கேட்பதற்கு கூட தயாராக இல்லாம இருந்தா அதே போல கேட்கறவங்க ஒவ்வொரு நபராக வெளிநாடு வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய நபர்கள்ட்ட நபிசுராசன் போய் தாவா பண்ணுவான் இவங்க தாவா பண்ணி முடிச்ச உடனே இவங்க கூட என்ன பண்ணுவாங்க குறைஷிகள் அவரு பைத்தியக்காரர் அவருக்கு சூனியம் வச்சிட்டாங்க அவரு பொய்யர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களும் கேக்கல மற்றவங்களும் எல்லாரும் என்ன பேச போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி அவங்க அமைதியாக காத்துக்கொண்டிருக்கிறாங்க சகாபாக்களுக்கும் இங்கு அவங்களுக்கு உதவி புரிந்தாங்க அவங்களும் முயற்சி செஞ்சாங்க இஸ்லாத்திற்காக முயற்சி செஞ்சாங்க அல்ல அவர்களுக்காக அங்க அவங்களுக்கான கரங்களை வலுப்படுத்தின அவர்கள் கூடிய அப்பதான் அவங்களும் சாதாரணமாக ஒரு மனிதராக இருக்கும் போது நபிசில்லாசலம் வீடு வீடாக தெரு தெருவாக பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் அவங்க பேசும் போது கேட்க தயாரா இல்ல இப்ப நபிசில்லா சிலத்துக்கு ஒரு பலம் ஒரு ஸ்ட்ரென்த் வந்த பிறகு என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க பல்லாவுத்தாளா அந்த பலத்தை நபிசுல்லா அரசுக்கு வழங்கினா நபிசுல்லா அரசும் சகாபாக்களும் அதற்கு பாடுபட்டாங்க அப்படிங்கிறது நாம இங்க கருத்தில் கொள்ளணும் இன்னைக்கு நம்ம முஸ்லீம் சமுதாயமும் அதற்கு பாடுபடணும் நாம சொல்றதை எவனாவது கேட்கிறான் ஏதாவது நம்மளுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய வேண்டுகோளை நம்மளுடைய தாவாவை யாராவது கேட்கறதுக்கு தயாரா இருக்கா கிடையவே கிடையாது உதவி வரும் அப்படிங்கிறத முடியும் அல்லா நமக்கும் பலத்தை கொடுப்போம் அதற்கான முயற்சிகள் நாம செய்யணும் அப்படிங்கறத நாம இங்க கருத்து கொள்ளணும் அப்ப நபிசுல்லம் அந்த காபத்துல்லாவோட அந்த வாசல்ல இருந்துட்டு நபிசுல்லா உரையாற்றாங்க அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசர்லாஸ்லாம் உடனே தாவா பண்றாங்க வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாவை தவிர வேற எந்த ஒரு இறைவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்ல அதாவது தனக்கு அல்லாவுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தலா வெற்றி அளித்துட்டான் அவன் மட்டுமே அனைவரையும் எதிர்த்து அவன் அவன அவனால மட்டுமே தான் வெற்றி கொடுக்க முடிந்தது எங்களுடைய பலத்தினாலோ எதனாலயோ கிடையாது அவனால மட்டும்தான் எங்களுக்கு விற்று கிடைத்தது வழிமுறைகளையும் நான் வந்து செல்லாமல் அனைத்துமே என் காலுக்கு கீழே இருக்கு அப்படின்ட்டாங்க இரண்டு விஷயத்தை தவிர ஒன்னு இந்த காபத்துலாவுடைய பராமரிப்பு அதே போல ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவது இந்த ரெண்டு விஷயத்தை தவிர அனைத்து விஷயங்களும் அனைத்து ஜாகலிய நடைமுறைகளும் என்னுடைய காலுக்கு கீழ் அப்படின்னு நபிஸ்லம் வந்து பழைய சட்டம் எல்லாத்தையும் சாவிய வந்து நம்ம குறைசிகள் அந்த சாவி வச்சுக்கிறத நம்ம பொறுப்புல எடுத்துக்கலாமே அப்படின்னு நபிசுல்லாஸ்லாம் கேட்கிறாங்க அது நபிசுல்லாஸ்லம் இல்ல வேணாம் அது நம்ம இடத்துல வேணாம் எப்பயும் இருக்கிறது போல அவங்களுடைய அவங்கள்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் ரதில்லான் இந்த சாவியை குடுத்தர்றாங்க அநியாயக்காரனை தவிர இந்த சாவிய யாரும் பறிக்க மாட்டான் இன்றளவும் பதினைந்து நூற்றாண்டுகள் முடிஞ்சிருச்சு இந்த பனு அப்துல்தார் கோத்தரத்தாரு தான் இந்த சாவி இன்னைக்கு இருக்கு இன்னைக்கும் காப்துல்லாவை திறக்கணும் அப்படின்னா அவர்களுடைய அந்த வம்சாவளியில் வந்த அந்த பனு அப்துல் தார் போய் கேட்டு வாங்கிட்டு வந்துதான் அவர்களோட வந்துதான் இந்த காபத்துள்ளாவுடைய அந்த கதவை திறக்க முடியும் அப்படிங்கறத நாம இங்க கருத்தில் கொள்ளணும் வந்துட்டு அடுத்து என்ன பண்றாங்க ஒட்டகத்தில் உட்கார்ந்து கொண்டு காபத்துலாவை சுற்றி வளர்ந்துறாங்க சுற்றி வளம் வரும்போது அவங்களுடைய குச்சி இன்னொரு அறிவிப்பின்படி அவங்களுடைய அந்த அம்பு அந்த கையில் எடுத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபது சிலைகள் ஒவ்வொரு சிலையாக நபிசுல்லா லட்சம் என்ன பண்றாங்க அதை நோக்கி காட்டுறாங்க அவர்கள் வணங்கி கொண்டிருந்த நூற்றாண்டு நூற்றாண்டுகளாக அல்லாவிற்கு இணை வைத்துக் கொண்டிருந்த அந்த சிலைகளை நோக்கி ஒன்னு ஒன்றாக நபிசுல்லா லட்டுறாங்க முகத்தை பார்த்து காட்டுறாங்க அது பின்பக்கமாக விழுகுது பின்பக்கமாக காட்டும் அது முன்பக்கமாக விழுகுது அப்ப அனைத்து சிலைகளையும் நபிசுல்லம் அங்கே செய்றாங்க ஒன்னு ஒன்னா உடஞ்சு சுக்கு நூறாக ஆகுது இது எல்லாத்தையும் அந்த குறைசிகள் பாக்கிறாங்க அங்கு நடக்கக்கூடிய அற்புதத்தையும் பாக்கிறாங்க நாம நூற்றாண்டு நூற்றாண்டு காலமாக வணங்கி கொண்டிருந்தோம் அவர்களுக்கு தெரியும் இறைவன் ஒருவன் தான் அல்லா ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் ஒருவன் அப்படிங்கறத அவங்களுக்கு தெளிவா தெரியும் நமக்கு இருக்கிற மாதிரி இல்ல தமிழ்ல பல்வேறு மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அல்லா அப்படின்னா ஒரு முஸ்லீம் தெய்வம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு அரபி தான் அவர்கள் அரபியை சார்ந்தவர்கள் தான் அல்லா அப்படிங்கறதுக்கு அர்த்தமே இறைவன் தான் அப்படிங்கறதும் அதே போல அவர்கள் அவர்கள் எந்த கொள்கை இருந்தாங்க தகுதியானவர்கள் இறைவன் தான் அல்லா குரான் சொல்றாங்க இந்த வானம் பூமியை படைத்தது யாரு என்று நபியை நீங்க கேட்பீராக அவங்க சொல்லுவாங்க அல்லாதான் இப்படி எங்கிருந்து வரி திருப்படுகிறீர்கள் எல்லாமே அல்லாதான் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சிலை மூலமாக அல்லாவே அணுகுறோம் இன்னைக்கு தர்காவாதிகள் பல பேர் அந்த மாதிரி உடல்ல ஒரு நோயா அந்த தர்கா அந்த அணுகிறாங்களே இந்த தர்காவாதிகளுடைய கொள்கை தான் அன்றைய குறைசிகள் இணை வைக்க கொள்கையாக இருந்தது அப்ப அங்கு இடிந்து உடக்கூடிய சிலைகளை குறைசிகள் எல்லாமே பாக்கிறாங்க நபிசுல்லா இது எல்லாமே ஒன்னு ஒன்னாக பாயிண்ட் பண்ணி விஷாரா செஞ்சு அது விழுகும் போது நபிசுல்லா சிலம் பதினேழாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஓராவது வசனத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே ஒவ்வொரு சிலையாக நபிசிரசன் காட்டுறாங்க ஒவ்வொன்றும் உடஞ்சி சுக்குனு ஊறாங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இடத்துல வந்து கேட்கிறாங்க நான் வந்து உங்களை என்ன செய்வே நினைக்கிறீங்க நீங்க குறைசிகள் பயந்து கொண்டிருக்காங்க ஆவலாக இருக்க என்ன பண்ண போறாங்க நினைச்சிட்டு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு குறைசிகள் சொல்றாங்க நீங்க வந்து எங்களுடைய சிறந்த சகோதரர் அதே போல நீங்க சிறந்த சகோதரருடைய மகனாக இருக்கிறீங்க அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க அதற்கு நபிசிலசனம் சொல்றாங்க யூசுப் பலையர் அவர்களுடைய சகோதரருக்கு எந்த மாதிரி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அதாவது யூசுப் அலேஸ்வளம் அவர்களை மன்னித்தாங்க சகோதரர்களை எவ்வளவு துரோகம் பண்ணாலும் தன்னுடைய தந்தை யூசுப் அலேஸ்வத்தின் மீது மட்டும் அதிகமாக அன்பு காட்டுறாரு அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணாங்க இவர்களே கொலை செய்யறதுக்கு கிணத்துக்குள்ள ஒதுக்கி போட்டாங்க அவர் அவ்வளவும் இருந்தும் அவர் அவங்க சகோதரர்களை மன்னிச்சு விட்டார் மன்னிச்சு முட்டு விட்டது இல்லாம உதவியும் செஞ்சார் அதே போலதான் இன்னைக்கு நாங்க மன்னிச்சு விட போறேன் நீங்கள் எல்லாம் அதாவது மன்னித்து விடப்பட்டவர்கள் அப்படின்னு நபி சிறுவன் அவர்கள் எல்லாத்திற்கும் பொது மன்னிப்பு கொடுக்கிறாங்க அப்ப இந்த துலக்காக்கள் அப்படின்னா குறிப்பாக இந்த ஒரு மக்காவின் வெற்றியின் போது அரசுள்ள செலவசின் மூலமாக மன்னிக்கப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் சார்த்து ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாமே துலக்காக்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க நபிசுல்லாம் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு கொடுத்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு நபிசுல்லி கொடுக்கல யாரு அப்துல்லா பின் அப்துல்லா பின் அபிசரின் குஹப் மகீஸ் பின்னு அல் அஸ்வத் இப்னு கத்தலோடைய அடிமைகள் அதே போல சாரா இப்ப இவர்கள் எல்லாருடைய பெயரையும் நபிசுல்லா குறிப்பிட்டு இவர்கள் காபத்துல்லாவுடைய திரையில ஒழிஞ்சிருந்தாலும் இவர்களை நீங்க சும்மா விட்டுறாதீங்க மன்னிச்சு விட்டுறாதீங்க இவர்களை நீங்க கொலை செய்திருங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்கறாங்க அப்படிங்க இந்த அப்துல்லா பின் ஹத்தல் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற இந்த நபர் என்ன பண்ணாரு இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டு இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு சடக்காக போய் நீங்க ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வாங்க ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படுது அவர் என்ன பண்றாரு அவர் கூட போன ஒரு அடிமை என்ன பண்ண உணவு சமைக்கிறதுக்காக அந்த அடிமை ஒரு கொண்ட அது மட்டும் இல்லாம தெரியும் கொலைக்கு தண்டனை கொலை அப்படிங்கிறது அப்ப இவருக்கு வந்து அதனால நீங்க மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நபிசுல்லா வந்து கட்டளங்க அடுத்ததாக இந்த இவருடைய இரண்டு அடிமைகளும் இருந்தாங்க ஒருத்தவங்க பேருத்தவங்களுடைய பேரு அர்ணக் இவர்களுக்கும் மரண தண்டனை கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க சொன்னா நபிசுல்லா இழிந்து இழிந்து கவிதை எழுதி கொண்டே இருப்பாங்க இன்னைக்கு எப்படி கார்டூன் உரையிறது படம் எடுக்கிறது இந்த மாதிரி பண்றாங்களே அந்த மாதிரி இவர்கள் இவர்களுடைய வேலையை இவங்களை அப்பாயின் பண்ணி வச்சிருந்ததே இவன் காரணம் எந்த காரணத்துக்காக ரொம்ப மோசமான முறையில கவிதை எழுதுறது அவங்களை ரொம்ப மோசமான முறையில வரணைத்து எழுதுறது இவர்களுக்கும் மரண தண்டனை கொடுப்பதற்கு நபிசுல்லா அலட்சம் கட்டல இட் அடுத்த அப்துல்லா பின் அபிசரா இந்த இவர் பண்ண தவறு என்னன்னு சொன்னா இவரும் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டாரு இவர் வந்து நபிசுல்லா லட்சம் அருகிலே இருந்து குரானை எழுதக்கூடிய ஒரு நபராக இருந்தார் வகையை நபிசுராசலம் வரும்போது சகாபாக்கள் கூட இருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆனது மட்டும் இல்லாமல் இடத்துல போயிட்டு அங்க போயிட்டு நான் வந்து குரான வந்து கருத்துக்களை மாத்த போறேன் பிரச்சாரம் பண்ணிக்கொண்டிருந்தார் இவரையும் நபிசுராசம் கொலை செய்யுமாறு கட்டல அடுத்ததாக முகேஷ் பின் சுபாபா இவர் வந்து இவருடைய சகோதரர் பனு முஸ்தலிக் போர்ல போது இவரும் ஏற்றிருந்தார் இவருடைய சகோதரர் வந்து பனு முஸ்தலிக் போர்ல இருக்கும் போது இவருடைய சகோதரரை தவறாக மிஸ்டேக்கா என்ன ஒரு அன்சாரி சஹாபி வந்து தவறுதலாக அவர் வெட்டுப்பட்டு அவரு மௌத்தாயிரு இதற்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் இதற்கு வந்து நான் ஈட்டுத்தொகை பெற்ற ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஈட்டுத்தொகையும் பெற வராரு அப்பதான் ஏற்றிருக்கிறாரு அவருடைய சகோதரருக்கு ரத்தத் தொகையாக அதாவது பிணைய தொகை பெறுவதற்காக வராது பெற்றுக்கொண்டு மேற்றுக் கொண்டுட்டு திரும்ப முருத்ததாகி போயிடுற காசு வாங்கறதுக்காக காசை வாங்கிட்டு போய் முர்த்ததாகி போயிடுற அடுத்ததாக இவர் என்ன பண்ணாரு அப்பாஸ் ரதிலு மக்காவில் இருந்து மதினாவிற்கு ரதியுல்லா சைனப் ரதியானு ரதியுல்லா இரண்டு பேத்தையும் அனுப்பும் போது அவங்க வந்துட்டு ஒட்டகத்தை மறிச்சு இவர் என்ன பண்றாரு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வலுக்கட்டாயமா கீழே இறங்க பார்க்கிறார் வலிமறிக்கும் போது இவங்க இரண்டு பேரும் இறங்க பார்க்கும் போது ஹார்டா ஹேண்டில் பண்றாரு அங்க வந்து சைன பிரதி அவங்க வந்து கருவுற்றிருந்த நிலையில இருந்தாங்க விழுந்த உடனே அவர்களுக்கு வந்து கரு கலஞ்சே போச்சு அப்ப நம்ம போன சம்பவத்திலே பார்த்தோம் அடிமையை கொண்டுட்டாரு அடிமையாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஒன்று இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அநியாயமாக வாங்கிக் கொண்டாலே தவிர அவருக்கு பல்லுக்கு அல்லாவுக்கு கண் காதுக்கு காதுங்கிறான் அப்ப இந்த குழந்தையை கொண்டதற்காக அவருக்கும் வந்து நபிசிவாசம் வந்து இந்த தண்டனை வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அடுத்தது சாரா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இந்த பெண்ணும் நபிசுல்லா சில மீது அவர்கள் வந்து பழித்து இழிந்து உரைத்து கவிதை எழுதக்கூடிய நபராக இருந்தாங்க குறிப்பிட்ட அனைத்து நபிக நபர்களுமே ஒரு ஒரு செயலுக்காக மட்டும்தான் இவர்கள் வந்து கொலை செய்யப்படும் மாதிரி கட்டளை வந்து முருத்ததாகிறது இரண்டாவது நபிசுலாஸ்லத்தை பழிந்து உரைத்து இழிவாக கவிதை எழுதுறது அவங்களை வந்து அவமானப்படுத்துவது மூன்றாவது வந்து கொலைக்கு பகரமாக கொலை இவர்கள் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது இந்த விஷயம்தான் அப்ப இப்ரூகாரு ஒரு கைதி காஃபீராக இருந்தா நாம ஒரு போருக்கு போறோம் ஒரு ஒருவர் கைதியாக இருக்கிறாரு அவர் காபீராக இருந்தா அவரை என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இமாம் முடிவு பண்ணுவார் அந்த ஆட்சியாளர் முடிவு பண்ணுவார் அவரை அவரை விடுதலை பண்ணிடலாமா அல்லது பிணையத்தொகை வாங்கிக் கொண்டு விடுதலை பண்ணலாமா பிணையத்தொகை வாங்காமல் விடுதலை பண்ணலாமா இல்ல பகரமாக இன்னொரு கைதியை முஸ்லீம் கைதியை விடுவிக்க பகரமாக இவரை வந்து விடுதலை பண்ணலாமா அல்லது இவரை அடிமையாக வைத்துக் கொள்ளலாமா அல்லது இவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா அப்படிங்கறத அந்த ஆட்சியாளர் அவர் செய்த தவறுகளை அந்த பாவத்துடைய அளவுகோளை வைத்து முடிவு அப்படிங்கறது தெரியும் ஆனா ஒரு முருத்தங்கை அவர்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் திரையிலேதான்பத்துல்லாவுடைய திரையில் ஒளிந்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அதே போல இந்த அப்துல்லா பின் அபிசர இப்படி இவரு என்ன பண்றாரு இவரை வந்து உஸ்மானது இல்லாம இவரு வந்து பாதுகாப்பா புடிச்சிருக்கிறார் பாதுகாப்பா வச்சிருக்க பாதுகாப்பு மரண தண்டனையிலிருந்து கொடுங்க விளக்குங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய் இவர் வந்து பையன் செய்ய வர்றாரு இப்ப இவரை சொல்லும் போது உஸ்மானது இல்லான்னு சொல்லும் போது நபிசில் ஒரு முறை கண்டுக்காம திரும்பிக்கிறாங்க இரண்டாவது முறையும் திரும்பிக்கிறாங்க மூன்றாவது முறையை திரும்பிக்கிறாங்க பாதுகாப்பை கேட்கறாங்க நான் மூன்று முறை திரும்பும் போது ஏற்றுக்கொள்ளாத போது அவரை வந்து உங்கள எவராவது வந்து கொலை செய்திருக்க வேண்டாமா சகாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க சகாபாக்கள் வந்து யார சொல்ல நீங்க வந்து சைகை காட்டுவீங்க நீங்க ஏதாவது உங்க கண்களால நீங்க சைகை செஞ்சிட மாட்டீங்கன்னா நாங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் குறிப்பாக ஒரு சகாபி அன்சாரி சகாபி வாழ கையிலே பிடிச்சா நீங்க கண்ணை அசைச்சிட மாட்டீங்களா எந்த நபிக்கும் அது உகந்தது இல்ல நபி எந்த ஒரு நபியா இருந்தாலும் நேராதான் சொல்லுவோம் நாங்க கண்ண கண்ண அசைச்சு இந்த மாதிரி மறைமுகமாக நாங்க வந்து எந்த சைக்கிணையும் காட்ட மாட்டோம் எந்த நபிக்கும் இது உகந்தது இல்ல அப்பி சில சொல்லி காட்டினர் அதன் பிறகு நல்ல ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தார் பல படை பல போர்களில் கலந்து கொண்டார் உமர்றது இல்லாம காலத்தில் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டது இவருக்கு இவர் ஃபஜருடைய தொழுகையில சுஜூதலையும் கருத்தில் கொள்ள முடியும் இப்ப அடுத்ததாக இந்த மகீஸ் அதே அல் குவைஸ் இவர்களும் கொலை செய்யப்பட்டாங்க மரண தண்டனை கொடுக்கப்பட்டது அடுத்து இந்த சாரா என்ற பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டதா அல்லது அவர்கள் வந்து மன்னிப்பு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா அப்படிங்கற ஒரு மாற்று கருத்து இருக்கு இப்ப அதே போல உம்முகானு அவர்கள் இவங்க யாரும் சொன்னா அலீர் அலில்லான் அவங்களுடைய சகோதரி இவங்க வந்து இரண்டு பேருக்கு பாதுகாப்பு அளிக்கிறாங்க இவருடைய வீட்டுக்கே போறாங்க உம்முஹானா ரதியில்லானு வீட்டுக்கு அழி இல்லானு போறாங்க அழிர் இல்லானு போய் அந்த இருவரையும் வந்து கொலை செய்யறதுக்கு வந்து கேட்கும் இவர் சொல்றாரு என்னுடைய பாதுகாப்புல இருக்காங்க இவங்க நீங்க விட்டுருங்க இப்ப நபிசுலாசி விஷயத்தை கொண்டு போறாங்க அழியில் இந்த உண்மையான ரீதியில் என்ன பண்றாங்க இந்த பத்து மக்காவி பிறகு மக்கா வெற்றி பிறகு எட்டு ரக்கா தொழுதாங்க இரண்டு இரண்டாக எட்டு ரக்கம் தொழுதாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அவங்க சொல்றாங்க ஒரு ஹதீஸ் நாம் பார்க்க முடியுது அந்த ஹதீஸ் வந்து உண்முக வாயிலாக மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கு எட்டு ரக்கம் மக்கா வெற்றிக்கு பிறகு இரண்டு அப்ப சில அறிகர்கள் என்ன சொல்றாங்க இது வெற்றிக்கு பிறகு ஒரு நகரத்தை கைப்பற்றினாங்கன்னா அதன் பிறகு நபிசிலாவலட்சம் தொழுவக்கூடிய ஒரு தொழுகைகள் மட்டும் சொல்றாங்க பெரும்பான்மையான அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அது லுஹா நேரத்தில் நபிசில்லாசம் தொழுகாங்க அது லுஹா தொழுகைதான் அப்படி நபிசுல்லாம் நபிசுல்லம் தொழுதாங்க அப்படிங்கறத அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க அப்படிங்க நாம இங்க பார்க்க முடியும் அடுத்து அபு குவாஃபா இவர் யாரு அது இல்லாவுடைய தந்தை இவரு என்ன பண்றாரு தன்னுடைய கடைசி மகளை அவுபக்கர் சித்திகல்லுடைய சகோதரி கடைசி மகளை கூட்டிட்டு ஒரு மலை ஏறி என்ன நடக்குது விஷயம்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான போறாரு போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கறத ஒன்னொன்னா இவருக்கு கண் பார்வை வந்து ரொம்ப மங்களா தெரியாது அப்ப அந்த பெண்ண்கிட்ட வந்து தன்னுடைய மகள்கிட்ட வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத ஒன்னு ஒன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்ப என்ன ஆகுது அங்க வரக்கூடிய படையில வந்து என்ன ஆயிடுச்சு கழுத்துல வந்து ஒரு நெக்லஸ் இருக்கு அந்த நெக்லஸ் வந்து படையை சார்ந்தவங்க எடுத்துடுறாங்க அப்ப இது ஒரு இது ஒரு புறம் இருக்க நபிசுல்லா அலசலம் வந்து நபிசுல்லா அபு குஹாஃபா அவர்களை அவுவக்க சித்திகள் கூட்டிட்டு வராங்க இஸ்லாத்தை எத்தி தாவா செய்வதற்காக பிசல்லுடைய அந்த இரக்க குணத்தை பாருங்க வயதானவர வயதானவரைய கூட்டிட்டு வரீங்க நீங்க வான் சொல்லி இருந்தா நான் வந்திருப்பேன் உங்க வீட்டுக்கு நான் வந்து அவருக்கு தாவா பண்ணிருப்பேன் அழைப்பு விடுத்திருப்பன ஏன் அவரை போயிட்டு நீங்க கூட்டிட்டு வரீங்க அப்படிங்கும் போது அவுபகர் சித்திகளான நபிசல்லுக்கு ஒரு நண்பர் அவரு சொல்றாரு யார சூழ்லா நீங்க அவரை தேடி வருவது உகந்ததில்ல அவரு இங்க வர்றதா நல்லது அப்படின்னு அவரு சொல்றாரு நபிசிலம் அவருக்கு வந்து தாவா செய்யறாங்க அவரும் ஏற்றுக்கொள்றாரு நபிசிலாஸ்வம் கட்டளை முடி வந்து வெள்ள கலரில் இருக்கும் பறவையை குறிப்பிட்டு அந்த பறவையை போல இருக்குது அதை வந்து நீங்க சாயமிடுங்க அப்படிங்கிறாங்க இப்ப அவருக்கு வந்து சாயப்படப்படுது கருத்துல கொள்ளணும் இங்கு கருப்பை வந்து தவிர்க்கணும் அதாவது குளமாக்கல் அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க ஒரு வயது முதிர்ந்தவர் அவருடைய முடிக்கு சாயம் சொன்னா கருப்பை தவிர்த்துக் கொள்ளணும் இளமையில் இருப்ப இளமையில் இருக்கிறவர்கள் வந்து கருப்பை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத குளமாக்கல் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற கருத்தில் அப்ப இந்த நெக்லஸ் திரும்பி அந்த நெக்லஸ் எடுத்துறாங்களே படையில இருக்கக்கூடிய நபர் இப்ப அபுபக்கர் சித்திக்கிறது இல்லாம இந்த செய்தி வருது அவனுடைய சகோதரி சொல்றாங்க அபுபக்கர் சித்திக்கிறது இல்லாம படையை கூப்பிட்டு இந்த நெக்லஸ் எடுத்தது யாரு அல்லாவுடைய அடியார்களே இந்த நெக்லஸ் வந்து எடுத்தது யாரு அப்படிங்கும் போது யாருமே எந்த பதிலும் சொல்லலை அப்ப அல்லாவே அஞ்சு கொள்ளுங்க விஷயத்துக்கு நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மக்கள் இடத்துல வந்து நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னு அந்த நாளை வந்து குறிப்பிடறாங்க இன்னைக்குன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல நம்பிக்கை குறைஞ்சிருச்சு சொல்லும் போது இப்ப கஸ்தி ராமத்துல அவர் வந்து கருத்து சொல்றாரு இன்னைக்குன்னா அந்த காலகட்டம் கிடையாது அன்றைய நாளில் அங்க பத்தாயிரம் நபருக்கும் மேம்பட்டவங்க யாரு எதிரி யாரு நபிசுலாஸ்லத்துக்கு சகாபாக்களுக்கு உகந்தவங்க ரொம்ப நெருக்கமானவங்க யாரு இஸ்லாத்திற்கு நெருக்கமானவங்க எதிரானவங்க அப்படிங்கெல்லாம் தெரியல எல்லாரும் கனிமத்தை வந்து கனிமத்தாக தான் பார்த்தாங்க எதிரிகள் இது கிடைப்பது கனிமத்தை அப்படிங்க தெரியும் அப்ப சகாபாக்கள் பல சகாபாக்கள் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் வெளியே எங்க பல கோத்திரத்த மக்காவில் இருந்தவங்களா தெரிஞ்சத்தை எடுத்திருக்க மாட்டாங்க மதினாவில் இருந்த அன்சாரிகளுக்கும் பெரும்பான்மையாளர்களும் தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் இல்லாம பல நபர்களும் வந்திருந்தாங்க அப்படியே நாம பார்க்க முடியுது அப்ப அதனாலதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு இன்னும் கசி ராம திரு அவருடைய கருத்தை இங்க பதிவு முசாமா பின் சை நபிசுல்லாசி வந்து கேட்கறாங்க யார சொல்லா இன்று இரவு நீங்க வந்து எங்க தங்க போறீங்க அப்படிங்கும் போது நபிசுலாசிங் கேட்கறாங்க அகில் அதாவது அபுதாலிக்கு மகன் அவர் வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டில ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா அப்படி அப்ப அவர் எதுவுமே விட்டுட்டு போகல அப்படின்னு பிறகு ஒரு காபீருடைய சொத்து முஸ்லீமுக்கோ அதே போல முஸ்லீம் பங்குகள் வந்து காபீருக்கோ அவர்களுடைய வாரிசுகளுக்கோ வந்து உகந்தது கிடையாது சொல்லிட்டு முஹசப் அப்படிங்கிற ஒரு இடம் இந்த இடம் என்ன இடம் சொன்னா படுக்கினானா கோத்திரத்தாரர்கள் வந்து அந்த இடத்துலதான் வந்து நாங்க எங்களுடைய குஃபுர உறுதியாக இருப்போம் குஃபுர்ல இறை நிதாகரிப்புல உறுதியாக இருப்போம் அப்படின்னு சத்தியம் செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்ப அந்த அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடத்தை இனிமே வந்து அவர் அமல் செய்யக்கூடிய இடமாக மாத்தணும் புனிதமான இடமாக மாத்தணும் அப்படின்னு சொல்லி நபிசுல்லால சொல்லம் அந்த அநாச்சாரம் செய்யக்கூடிய இடத்துல இன்று இரவு வந்து நம்ம கழிப்போம் அடுத்தடுத்த என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்தடுத்த அமர்வுல பார்ப்போம் பல்லாழ்த்தாலா சகாபாக்களுக்கு வெற்றியை அளித்தது போல நம்மளுடைய பாதங்களையும் உறுதியாக்கி நமக்கும் வெற்றியை அளிப்பானாக இன்று பிரார்த்தித்தவனாக இன்றைய அவரையும் எடுத்துக் கொள்கிறேன் வாசரி